ஸ்ரீகுருப்பியோ நம அபார கருணாசிந்தும் ஜானதம் சாந்தரூபிணம் ஸ்ரீ சந்திரசேகரகுரும் பிரணமாமி முதான்வகம் நாம் நம்முடைய தர்மங்களை பார்த்துன்னு வர்ற வரிசையில் அந்த தர்மங்களை செய்யக்கூடிய அதிகாரி எப்படி இருக்கணும் அப்படிங்கிறத பார்த்துன்னு வரோம் அதில் நாம் கட்டிக்கக்கூடிய வஸ்திரங்களை பற்றி பார்த்துன்னு வரோம் நாம் கட்டிக்கக்கூடிய வேஷ்டி இருக்கே வெள்ளை நிறமான வேஷ்டியாக இருக்கணும் அப்படின்னு ரிஷிகள் சொல்லியிருக்கா பல நிறங்களில் கரைகள் இருக்கப்படாது அதில் ஒரே ஒரு நிறத்தில் கரை இருக்கணும் அதுபோல் வேஷ்டி கட்டிக்கணும் நுனியெல்லாம் தைச்சிருக்கக்கூடாது அதுலேயும் அந்த புது வஸ்திரமாக நாம் கட்டிக்கிற பொழுது புது வஸ்திரம் எப்படி இருக்கணும் அப்படிங்கிறத ரிஷிகள் நமக்கு காண்பிச்சுருக்கா ரிஷிகள் சொல்கிற பொழுது அகதம் யந்திர நிர்முக்தம் உக்தம் வாசஸ்வயம்புவா ஷஸ்தம் தன் மாங்கலிகேஷு தாவத் காலன் நசர்வதா அதாவது அகதம் யந்திர நிர்முக்தம் புதுவேஷ்டிங்கிறது எப்படி இருக்கணும் அப்படின்னா புதுஷ நெய்யப்பட்டிருக்கணும் அதில் இந்த கஞ்சின்னு ஒன்று போடுவான் கஞ்சி போடுறதுன்னு வேஷ்டியில் போடுவான் அந்த கஞ்சியோடு இருக்கணும் அந்த வேஷ்டி அதுக்கு தான் அகதம் வாசகான பேர் அதாவது அதை இப்போ இந்த நாளில் எப்படி சொல்கிறோன்னு அன்பிளீச்சடுன்னு சொல்கிறோம் ப்ளீச்சடு அன்பிளீச்சடுன்னு ரெண்டு விதமாக வஸ்திர வேஷ்டி கிடைக்கிறது இப்போது அதில் ப்ளீச்சடுங்கிறது மடி கிடையாது அது கர்மாக்களுக்கு நாம் கட்டின்று பண்ணக்கூடியது பண்ண முடியாது நினச்சி காய போட்டு தான் அதை உபயோகப்படுத்திக்கணும் இந்த கஞ்சியோடு இருந்தால் தான் அதுக்கு அகதம் வாசகான்னு பேர் அந்த கஞ்சியோடு இருக்கிற வேஷ்டியை கட்டின்னா நம் மடி உண்டும் சஸ்தம் தன் மாங்கலிக் கேஷோ தாவத் காலன் அசர்வதா அது மாதிரி வேஷ்டியை கட்டின்னு நாம் கர்மாக்களை பண்ணலாம் புது வேஷ்டி கட்டிக்கிற பொழுது வேஷ்டியை நினச்சி பிழிஞ்சி காய போடணும் ஒரு தடவை அதில் வெயில் விழுந்ததுன்னா வெயில் விழுந்து காயனம் காஞ்சால் அது மடி ரெண்டு நாள் வெயில் விழப்படாது வேஷ்டியிலன்னு சாஸ்திரம் இன்றைக்கி காய போடுறோம் அப்படின்னா நாளைக்கு அதை கட்டினுடணும் காலம்பரை இன்றைக்கி வெயிலும் விழுந்து நாளைக்கு வெயிலும் அந்த வேஷ்டியில் விழுந்தால் அது மடி போகாது அதையனால்தான் நாம் சிராத்தங்களில் பார்க்கலாம் காலம்பரை வேஷ்டியை காய போட்டுட்டு எடுத்து உடனே வை ஏன்னா ரெண்டாவது நாள் வெயில் அதில் விழுப்படாது இது சாதத்துக்கு மட்டுமே இல்லை அத்தனை கர்மாக்களுக்கும் அதுதான் நியமம் அதுதான் கட்டுப்பாடு வேஷ்டியை கொடியில் மேலே காய போடுறோம் அல்லது மாடியில் காய போடுறோம்னா அது காஞ்சால் அன்னைக்கு மாத்திரம்தான் மடியது அதை கொடியில் போட்டு வச்சு ஒரு வாரம் கழித்து அதை கட்டிக்கப்படாது கட்டின்றால் அது மடி போகாதுங்கிறது ஒன்றும் அதை கட்டின்று நாம் கர்மாக்களை செய்கிற பொழுது அது அசுராலுக்கு அது போய் சேர்றது அசுரால்னால் நம்ம கூட இருக்கிற துஷ்டர்களுக்கு அது போய் சேர்றது அந்த கர்மா அப்படின்னு ரிஷிகள் சொல்லியிருக்கா ஆகையினால ரொம்ப ஆச்சாரமாக இருக்கிறவாளை பார்த்தா தெரியும் ரெண்டு வேஷ்டி தான் வச்சுன்னு இருப்பாள் ஒன்று இருக்கும் ஒன்று கீழே கட்டின்னு இருப்பாள் அப்படியே இதை பிழிஞ்சி நாலு அடி அடித்து பிழிஞ்சு காயை போட்டுட்டு அதை எடுத்து கட்டிக்கிறது மறுநாளைக்கு காலம்பெற காய போட்டதை எடுத்து நடுறது மொத்தமாக காய போட்டு வச்சுக்க மாட்டா ஏன்னா அது மாதிரி வச்சுட்டா அதுக்கு மடி போகாது அப்படின்னு ரிஷிகள் சொல்லியிருக்காள் அதே போல் ப்ளீச்சடு வேஷ்டிகள்லாம் விழுப்பு தான் ஏன்னா கஞ்சி இல்லை எதில் கஞ்சி இருக்கோ அதுதான் மடி அப்படின்னு சொல்லியிருக்காள் அதே போல் அது மாதிரி வேஷ்டி கட்டிக்கணும் கலர் உள்ள வேஷ்டியெல்லாம் கட்டின்னா அந்த ஆசுர சக்தி ஜாஸ்தியாக போயிடும் அப்படிங்கிறத வேதம் ஒரு இடத்துல காட்டுறது எங்கன்னா ஜாதகர்மான ஒரு கர்மா குழந்த பிறந்த உடனே செய்யக்கூடிய கர்மா அது அந்த குழந்த பிறந்தாச்சின்னா அந்த கிரகத்துக்கு சூத்திகா கிரகம்னு பேர் அதாவது மடி போராது விழுப்பு அந்த சூத்திகா கிரகத்தில் தெய்வ சக்தி குறைச்சலாக இருக்கும் ஏன்னா எங்கே மடிக்குறவு இருக்கோ அங்கே தெய்வசக்தி குறைஞ்சி போயிடும் அப்போது ஆசுர சக்தி ஜாஸ்தியாகிடும் அது மாதிரி குழந்த பிறந்த அந்த கிரகத்தில் அந்த ஜாத்தகர்மாவில் ஜாதகர்மாவை பண்ணி அங்கே ஒரு அக்னி வச்சு பலீகரண ஹோமம்னு பேர் அந்த ஹோமத்துக்கு அந்த அரிசி மாவு கடுகு இவைகளை வச்சுண்டு அந்த ஹோமத்தை செய்கிறது அந்த ஹோமத்தை பண்ணிவிட்டு அந்த அக்னியை வச்சிடணும் அந்த அக்னியில் அவ்வப்பொழுது இந்த அரிசி மாவு கடுகு கலந்ததை போட்டுண்டே வரணும்னு சாஸ்திரம் அந்த ஹோமத்தில் ஒரு மந்திரம் சொல்கிறது நிஷீதாரிணி ஸ்வசா சந்திநா பிரேட்சதே குலம் யாஸ்வப்தம் போதயதி எஸ் விஜாத்தையாம் மன தாசாந்தம் கிருஷ்ணவர்தமனே க்ளோமானும் ஹிருதஞ்சகிருது அக்னே அக்ஷேனி நிர்தக சாஹா அப்படின்னு ஒரு மந்திரம் மந்திரம் என்ன சொல்கிறதுன்னா நிஷீதசாரிணி அப்படின்னு ராட்சசாலில் ஒரு ஒரு வகுப்பு அவள் ரா ராத்திரி வேளையில் அப்படியே வீதிகளில் போயிட்டு போயிட்டு வந்துன்ட்ருப்பாள் ஸ்திரிகள் பெண்கள் அவளுக்கு மலட்டு தோஷம் உண்டு அவள் என்ன பண்ணுவாள் தனக்கு குழந்தை இல்லைன்னா இங்கேயாவது குழந்தை இருக்கும் அந்த குழந்தைய தூக்கின்னு போகணும்னு அப்படி ராத்திரி வேளையில் வீதியில் அலையுவன் இந்த குழந்தை பிறந்த வீடு பார்த்தா அங்கே வந்து அந்த கதவுனுடைய இடுக்கு வழியாக பார்ப்பான் அந்த குழந்தைய சொசா சந்தினா பிரேக்ஷதே குலம் இந்த ஜன்னல் இடுக்கில் கதவுனுடைய இடுக்கில் அந்த குழந்தை எப்படி இருக்குதுன்னு பார்ப்பான் அது மாதிரி பார்த்து இந்த குழந்தைய நாம் எடுத்துன்னு போகணும்னு வந்து பார்ப்பேன் அப்போது இந்த அக்னியானவர் என்ன பண்ணுறார் அது மாதிரி எட்டி பார்க்குற இந்த ராட்சசாவை பிடிச்சி அடித்து அவளுடைய அங்கங்களை பிடுங்கி போடுறார் அது மாதிரி நீ நம் நம்ம வீட்டுக்கு இது மாதிரி வ நிஷீதாரணிகள் யாராவது வந்தால் ஹே அக்னே நீ அவளை பிடிச்சி அடித்து உதச்சி விரட்டி அனுப்பணும் அப்படின்னு அந்த மந்திரம் வர்ணிக்கிறது அக்னியை பார்த்து அந்த தகப்பனார் வர்ணிக்கிறான் பிரார்த்திக்கிறான் அந்த குழந்தான் ராத்திரி வேலையில் தூங்கின்னு இருக்கிற குழந்தை திடீர்னு ஹோன்னு அழும் பார்க்கலாம் ஏன் திடீர்னு அழுறது அந்த குழந்தை பசி அப்படி அப்படின்னு என்னென்னவோ சொல்லுவோம் ஆனால் துஷ்டசக்தி ஜாஸ்தியாக இருக்குதுன்னு அர்த்தம் அங்கே துஷ்டசக்தி இருக்கிறதுனால தான் ராத்திரி வேலையில் குழந்தை எழுந்து அழும் அவளுடைய ட்ரெஸ்ஸு எப்படி இருக்கும் அப்படின்னா மிஸ்ரவா சசஹா அவாதான் பல நேரங்கள் உள்ள வேஷ்டி துணிகளை கட்டின் இருப்பா அப்படின்னு சொல்லப்பட்டிருக்கு அந்த பெண்கள் அந்த பெண்களுடைய கணவர்கள் அவள் அவளுக்குலாம் கௌபேரக்காக பேர் அந்த பெண்களுடைய கணவர்களுக்கு கௌபேரக்காக பேர் மிஸ்ரவா சசஹா அவாலாம் பல உள்ள வேஷ்டிகள் கட்டின்னு இருப்பாள் இந்த நாளில் லுங்கின்னு சொல்கிறோமே இது மாதிரி வேஷ்டிகள்லாம் கட்டின்றிருப்பா போல இருக்குது அந்த நாள்லேயே இருந்திருக்கு போல இருக்குது இந்த வேஷ்டியெல்லாம் மந்திரத்தை பார்த்தா தெரியுறது அப்படியே இந்த காவி நிறம் கருப்பு இது மாதிரி நிறங்கள் உள்ள வேஷ்டிகள் அசுரர்கள் கட்டின் அது மாதிரி வேஷ்டியை நாம் கட்டின்று நாம் எந்த கர்மாவை செய்தாலும் அது அவர்களே தான் போய் சேரும் தேவதைகளுக்கு அந்த கர்மா போய் சேராது அந்த பலனும் நமக்கு வராது அந்த பலன் நமக்கு வந்தால் கெட்டவைகளை தான் நமக்கு கொடுக்கும் அப்படின்னு வேதம் சொல்கிறது மந்திரங்கள் அப்படி வர்ணிக்கிறது அதையினால நல்ல சுத்தமான வேஷ்டி கட்டின்னு தையல் இல்லாத வேஷ்டியாக இருக்கணும் பஞ்சகச்சம் அவரவர்கள் உள்ள ஆச்சாரப்படி கட்டிக்கணும் அப்படி பஞ்சகச்சமாக கல்யாணமானவா எல்லாம் கட்டிக்கலன்னா நக்னன்னு பேர் நக்னஹான்னா வேஷ்டி இல்லாமல் நிற்கிறவன் அர்த்தம் வேஷ்டி இல்லாமல் நிற்கிறவனுக்கு நக்னஹான பேர் அது போல் தான் பஞ்சகஜம் கட்டிக்காமல் நாம் எந்த கர்மாக்கல்லையும் கலந்துக்கப்படாது எந்த கர்மாக்களையும் செய்யக்கூடாது ஒரு ஒரு ஏதோ ஒரு பொது காரியங்கள் நடக்கிறது அங்கே தரிசனத்துக்கு வருவோம்னா கூட அப்படி தட்டு நாம் கட்டின்னு வந்தால் அங்கே இருக்கிற தேவதைகள்லாம் பார்த்து சிரிப்பானாம் அடாடா அம்மனமாக வந்து நிற்கிறானேவன் சிரிப்பா நக்னஹா அம்மனமா போய் நிற்கிறா போல அது அதே போல் நாம் எந்த காரியத்தை செய்த வேண்டாம் ஒரு பகவன் அம்மாவை கூட ஆச்சாரப்படி வேஷ்டி கட்டிக்கணும் அப்படி ஆச்சாரமாக வேஷ்டி கட்டிக்காமல் தட்டு சுத்து நாம் பகவன் சொன்னால் அந்த பகவானே பார்த்து சிரிப்பார் ஏண்டா உனக்கு இவ்வளோ வேஷ்டி இவ்வளவு பணம் இவ்வளோ ஐஸ்வர்யம் கொடுத்தும் அம்மனமாக வந்து நிற்கிறேன்னு பகவான் நம்மளை பார்ப்பார் அப்படி நக்னஹான்னு பேர் ஆச்சாரமாக வேஷ்டி கட்டி அதே போல் பெண்களும் ஆச்சாரமான முறையில் புடவை கட்டிக்கணும் இல்லாட்டா அவ்வாளுக்கும் நக்னான பேர் அம்மனமாக நிற்கிறவர்கள் அப்படின்னு வேதம் மரணிக்கிறது ஆகையினால் எந்த ஒரு சின்ன கர்மா பண்ணினாலும் ஆச்சாரமாக வேஷ்டியே கட்டின்னு தான் அந்த கர்மாவை பண்ணணும் மேலும் கட்டிசூத்திரங்கிறது ரொம்ப முக்கியம் கட்டிசூத்திரம்னா இந்த அரைஞான் கயர்ன்னு இடுப்பில் கட்டிக்கிறோமே அது இல்லாமல் கர்மாக்களை செய்யக்கூடாது அப்படிங்கிறது விஷயமாக ரிஷிகள் சொல்லியிருக்கா அதை அடுத்தடுத்த உபன்யாசங்களில் பார்ப்போம்